வணக்கம் அக்டோபர் பதினொன்று இரண்டாயிரத்து பதினெட்டு நற்றினையின் பொது அறிவு குவியலுக்காக கந்தர்பக்கோட்டை கருப்பையா நேற்றைய கேள்விகளுக்கான பதில்கள் ஒன்று உலகிலேயே மிகப்பெரிய மருத்துவ காப்பீட்டு திட்டமான ஆயுஷ்மான் பாரத் சுகாதார திட்டம் பிரதான் மந்திரி ஜன ஆரோக்கிய யோஜனா என்ற திட்டத்தின் கீழ் செயல்படுகிறது இரண்டு மத்திய தகவல் மற்றும் ஒலிபரப்புத்துறை மாற்றத்திற்கான இந்தியா என்ற பெயரில் பிரச்சாரத்தை தொடங்கியுள்ளது மூன்று ரஷ்யாவிற்கான புதிய இந்திய தூதுவராக நியமிக்கப்பட்டுள்ளவர் பால வெங்கடேஷ் ஷர்மா என்பவர் ஆவார் இந்திய அரசு நிதி உதவி நிதியுதவி வழங்கும் அஞ்சலக நெடுஞ்சாலை திட்டமானது நேபாள நாட்டில் உள்ளது இனி இன்றைய கேள்விகள் ஒன்று இந்தியாவின் நாட்டுப்பற்றுமிக்க பிராண்டுகளில் எந்த பிராண்ட் முதல் இடத்தில் உள்ளது இரண்டு இந்திய அரசு சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு பரப்புரைக்கான விளம்பர தூதுவராக நியமிக்கப்பட்டுள்ளவர் யார் மூன்று பள்ளி மாணவிகள் பள்ளிகளில் தங்களுக்கு ஏற்படும் பிரச்சனைகள் குறித்து புகார் தெரிவிக்க எந்த இலவச தொலைபேசி எண்ணை தமிழக பள்ளிக் கல்வித்துறை வெளியிட்டுள்ளது நான்கு இந்தியாவில் பெண்களுக்கான ஸ்வாட் குழுவானது முதல் முறையாக தனது பணியை எங்கு தொடங்கியது மீண்டும் நாளை சந்திப்போம் நன்றி